இருபத்தி இரண்டு பதினைந்தை வாசிக்கலாம் கொலை பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் நாம் இந்த மார்க்கத்தில் வந்து பின்பு சபைக்கு புறம்பாக பல்லவத்துக்கு புறம்பாக என்ன பிரயோஜனம் வேதம் சொல்லுகிறது நாய்களும் விவசாரக்காரரும் கொலைபாதகரும் கொலைபாதகர்கள் புறம்பே இருப்பார்கள் நாம் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு வர்றதுக்கு முன்பாக ஒரு சில நேரங்களில் நம் கொலைக்காரர்களாக இருந்திருக்கலாம் வந்த பின்பு நாம் கொலைபாதகராய் மாறியிருக்க மாட்டோம் ஆனால் ஆவிக்குரிய கொலை பாதகம் நமக்குள்ள இருக்கு நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னால கொலை பொண்ணவங்க அவங்க சாட்சிகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும் மோசமானதா இருக்கும் நெய்வேலியில ஒரு சகோதரி விசுவாசி சண்டே ஸ்கூல் டீச்சர் அவளுக்குள்ள ஒரு ஆவி பிடிச்சி புருஷனோட பயங்கரமா சண்டை வந்து உன்ன என்னைக்காவது கொன்றுவேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் கடைசியில் என்ன ஆகி போயிச்சு அதுல இருந்து இந்த சகோதரன் ரொம்ப உஷாரா இருப்பார் எப்பவுமே அவளுக்குள்ள அந்த ஆவி இருக்கு கொலைகார ஆவி இருக்கு அதனால இவர் வந்து எப்பவுமே அவர் தூங்கின பிறகுதான் இவர் தூங்குவார் இல்லைன்னா அவர் தூங்கிட்டார் டக்குன்னு போய் ரூம பூட்டிட்டுவார் அதுக்கு தான் இவர் நிம்மதியா தூங்க முடியும் ஆனா ஒரு நாள் என்ன நடந்துச்சு அவள் ஸ்கூல் முடி ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்க வந்த உடனே அவள் டியூஷன் சொல்லி கொடுக்குற மாதிரி பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டா சரி எப்படியே திரும்பி நல்லா இருந்தால் போதுன்ட்டு இவரும் உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து பார்த்தாரு அதுவும் உட்காந்து உட்காந்து உட்காந்து உட்காந்து இவர் தூங்குற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்து இருந்து இருந்து கடைசியில் இவரை தூங்க வச்சிருச்சு அன்னைக்கு நைட்டு அந்த சகோதரனை வெட்டி கொண்டுடுச்சு பேப்பர்லலாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஒரு இதுக்காக சொல்ல அந்த ஆவி அடுத்த நாள் யாரோ பண்ணிட்டாங்கிற மாதிரி கத்தி கூச்சல் போட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு யாரோ வந்தாங்க கொண்டுட்டாங்க ஓடிட்டாங்க கடைசியில பிள்ளைகளை கூப்பிட்டு விசாரிச்சா அம்மா சாயங்காலமே அறுவாலை தீட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிச்சு எப்படி இருக்கும் இது வந்து எழுத்தின் கொலைகாரர்கள் கொலை ரசிக்கப்படுறதுக்கு முன்னால நமக்குள்ள இப்படி பழ பழக்கங்கள் இருக்கலாம் ரசிக்கப்பட்ட பிறகு இதெல்லாம் இம்பார்ட்டும் எத்தனையோ பேர் அந்த அறிக்கை செஞ்சிருக்காங்க எங்க அப்பாவை கொண்டுட்டேன் எங்க அம்மாவை கொண்டுட்டேன் என் புருஷனை கொண்டுட்டேன் அப்படிலாம் இந்த ஞானசாரை எடுக்கும்போது ஒரு சிலர் அறிக்கை எழுதுகிறார்கள் உண்மையை சொல்றாங்க நான் அப்படி ஒரு மகா வந்து சொல்லிச்சு எங்கள் அப்பா வந்து குடிச்சு குடிச்சு குடிச்சி குடிச்சி டெய்லி வந்து எண்ணெய் அடிக்கிறது எங்கள் அம்மாவை அடிக்கிறது ரோட்டில் வச்சு கேவலப்படுத்துறது அடிக்கிறது இப்படியே பண்ணி கரைச்சு எங்கள் அம்மா டென்ஷன் ஆகி போய் துத்தநாகம் வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சு நான் போய் துத்தநாகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா கரைச்சி டீயில் போட்டு கொடுத்துட்டாங்க அதோட அந்த ஆள் அன்னைக்கு நைட்டை செத்து விட்டாங்க கத்திர மன்னிப்பாரா அனசா இதெல்லாம் ஒரு கடைசி காலத்தில் ஒரு பொல்லாத ஆவி ஆனால் நீங்கள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் அச்சிக்கப்படுறதுக்கு முன்னால யாரையாவது கொலை பண்ணீங்களான்னு தெரியல இப்ப பெத்த பிள்ளையவே கொலை பண்ணிடுறாங்க தாய் தேக பண்ண கருக்கலைப்பு ஒரு கொலை உண்மைதானா கருக்கலைப்பு என்னது ஒரு கொலை இந்த டீம் எல்லாம் எங்க போவாது மோசம் வச்சுட்டா யோசிக்கிறீங்களா கொலை பாதகர்கள் புறம்பே இருப்பார்கள் அப்படித்தான்கோசி ஒரு கொலைகாரனாக இருந்தான் அவனை மாத்தி பாச ஜோயன் அடிக்கடி சொல்றது போல கொலை செய்தவன் கையில் எதை கொடுத்தார் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைகளை கொடுத்தார் தாவீது ஒரு கொலை செய்தான் தானா கொள்றது இல்லை ஒரு லெட்டர் கொடுத்து அழகா உரிய எங்க வச்சுட்டான் யுத்தத்துல முன்னால வச்சு கொலை பண்ணிட்டான் அதுக்கு அவன் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் இருக்க சரியான அட்டி அவன் பிள்ளைய அடிச்சு கேவலப்படுத்தி விட்டார் சாவிச்சுட்டார் கொலை பாதகம் நமக்குள்ள இருக்க கூடாது என்னகமும் முப்பத்தி அஞ்சு பதினாறு ஒருவன் இருப்பு ஆயுதத்தினால் ஒருவனை வெட்டினதினால் அவன் செத்து போனால் பதினேழு ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டாலும் கையினால் அடிச்சாலும் கல்லால் அடிச்சாலும் மர ஆயுதத்தினால் அடிச்சாலும் இருப்பு ஆயுதத்தினால் அடிச்சாலும் எதை வச்சு அடிச்சாலும் செத்துட்டான் சொன்ன அவனுக்கு பேர் என்னது அவனுக்கே பேர் என்னது கொலை பாதகன் சில இடத்துல லேச தள்ளி விடுவாங்க பொத்துனு ஒரு பையன் செத்து போயிடுவான் அது கூட கொலைதான் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஒரு மூர்க்கம் குணமான குணங்கள் நமக்கு என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது மனைவிய கொலை பண்றது புருஷனை கொலை பண்றது பிள்ளைகளை கொலை பண்றது தாய்தேகப்பனை கொலை பண்றது இதெல்லாம் இப்போ சகஜமான ஒரு காரியமாக மாறிவிழ்க்க வந்த பின்பு நாம் செய்யக்கூடாது அது பிசாசின் ஒன்னு யோவான் ஆவிக்குரிய கொலைபாதகங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்னு யோவான் மூன்று தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் மனுஷ கொலை பாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் நித்திய ஜீவன் பிரலபராஜ்யத்துக்கு போற அந்த ஜீவன் அவனுக்குள்ள இராது அப்படி பார்த்தா நம்ம நாம எவ்வளவு பகைக்கிறோம் எவ்வளவு வேற எதிர்க்கிறோம் தன் சகோதரனை பகைக்கிற யாரு மனித கொலைபாதகன் உங்க கூட பிறந்த பிரதர்ட சகோதரன் அண்ணன் தம்பி உங்களால நல்லா பேச முடியுதா நான் பேசுறேன் அவன் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிறீங்களா எ சமாதானமா போக முடியுதா பைபிள் சொல்லுகிறது தன் சகோதரனை பகைக்கிற மனித கொலை பாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது பன்னிரண்டு உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்து காயினை போல் இருக்க அவன் எது அவனை கொலை செய்தான் தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுடைய சகோதரன் ஆகிய ஆபை கொலை செய்தான் இந்த மனுஷ கொலைபாதகனா மாறின பிறகு அவனுடைய வாழ்க்கையை கட்டுப்போச்சு சாபம் ஆயிடுச்சு அவன் ஏதனுக்கு புரப்பட்டு புறப்பட்டு போய்விட்டான் அதுக்கு பிறகு அவன் கிராசே பண்ணல இந்த பகைய நம்ம நிறுத்தணும் பகையாகிய நடிச்சுவரை ஏசு தகர்த்தார் அதுக்காக க்ளோஸா இருக்கணும் சொல்லிட்டு தோல்லை கையை போட்டுட்டு அவன் வீட்டிலயே சாப்பிட்டு ஒரே பிளேட்ல சாப்பிட்டுட்டு ஒரே இதுல உட்கார்ந்துட்டு இருக்கணும் நான் சொல்லல டீசெண்டா சகோதரத்துவத்தை நீங்க பாதுகாக்கணும் அதுக்கு முதல் காரணம் நீங்க மற்றவங்களுடைய குறைகள் தெரியாம குற்றச்சாட்டுகள் தெரியாம இருந்தா நீங்க எல்லாத்தையும் அப்படியும் ஃப்ரீயா போகலாம் ஒருத்தனை பத்தி தவறான அபிப்பிராயம் வந்தாதான் உன்னால நிச்சய முடியாது அங்க நின்னு அவன் பேச முடியாது கை கொடுக்க முடியாது பரி ராபோஜனை எடுத்துட்டா கூட பரிசு முத்தம் கொடுக்க முடியாது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் பாத்திருக்கேன் ராபோஜன இந்த கூட உட்காந்து ராபோஜன் எடுக்கணுமா இந்த ஆல்ட்டு எடுக்கணுமா அப்படின்ட்டு ஓடுறவங்க எல்லாம் சபைக்கு அன்னைக்கு மாப்பாளத்தி போயிருவா அன்னைக்கு பொண்ணாக இருக்கு கோடி அன்னைக்கு பசுமணியில் போய் ரெவனுவா உட்காந்துருப்பான் தப்பு இங்க மன்னிப்பு கேட்டு இங்க எல்லாரோட என்ன செய்யணும் ஒப்புரவாக்கி எடுக்கணும் ஒரு சிலர் அப்படியே ராபோஜன் எடுத்தாலும் அதை பரிசுத்த மொத்தம் போய் கொடுக்க மாட்டாங்க அப்படியே எடுத்தாலும் இவர் இந்த லைன்ல இருந்தா அவன் ஏழாவது லைன்ல போய் உட்காந்துப்பான் மூஞ்சிலேயே நிச்சயக்கூடாது முழிக்கவே கூடாது தயவுசெய்து இப்படி கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் நீங்க என்ன செய்யணும் விடணும் இந்த சகோதரனை பகைப்பது பொல்லாங்கினால் பொல்லாங்கானால் பொல்லாங்க பொல்லாங்கினால் உண்டாயிருந்து காயினை கொலை காயின் வந்து ஆபையில் கொலை செஞ்சிட்டான் கூட பிறந்த தம்பி அவனை உன்னால் எப்படி கொலை செய்ய முடியும் பதினான்காவசனம் நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் உனக்கு பிரசங்கங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாத வசனமா காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் இப்ப கொலை பாதகத்தை பத்தி பேசுங்கன்னா நீங்க எல்லாரும் பட்டி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க ஒரு பதினஞ்சு பிரயோஜனம் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் ஒிலே இருக்கிறேன் சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறான் இருளில் இருக்கிறான் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை இடரல் ஒன்றும் இல்லை தன் சகோதரனை பகைக்காம நல்லா உனக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்த வசனம் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னது என்று அறியாது இருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற அவனும் இருளில் நடந்து இருளில் கிடக்கிறான் அவனுக்கு போற இடம் தெரியாது ஏன்னா அவன் போற இடம் வேற புறம்பான இருள் நம்ம சொல்றோம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு எந்த சூழ்நிலையில பிரச்சனை வந்ததுன்னு கர்த்தருக்கு தெரியும் அப்படிலாம் நம்ம நியாயம் பேச்சுட்டு அலைவோம் என்ன வருது தன் சகோதரனை பகைக்கிறான் இருள் அவன் கண்களை குருடாக்கிவிட்டது உனக்கு ஜபிச்சு பார்த்தா உனக்கு இந்த ரிசல்ட் இல்லை நல்ல தரிசனம் வெளிப்பாடு இல்லாததுக்கு காரணம் உன் சகோதரனை என்ன செய்கிறாய் என்ன செய்கிறாய் பகைக்கிறாய் ஒன்னியோவன் நான்கு இருபது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தான் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யே தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் எப்படி அன்பு கண்ட சகோதரத்தில் அன்பு கூற முடியல காணாத தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாய் ஆண்டவர் சொல்றார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் ஆண்டவருக்கு சொல்றாரு கண்ட சகோரணத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில எப்படி அன்பு கூறுவான் அடுத்த அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் அன்பு கூறுறா நீ யார்கிட்ட அன்பு கூறினோம் உன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் இப்படி பிரிவினைகள்ல எத்தனை பேர் சபையை விட்டு போயிட்டாங்க தெரியுமா ராபுஜன் எடுக்காம கூட்டத்துக்கு வராம தன்னை தாழ்த்த முடியல அதான் அன்பு கூற முடியலன்னா என்னுடைய அர்த்தம் தாழ்த்த முடியல ஒரு இடத்துல பேதர் வந்து கேக்குறாரு யேசுவன் இடத்துல என் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் சுவாமி அவனை என்னதான் பண்றது இவங்க மன்னிங்கன்னு சொல்றீங்க எத்தனை தட அவனை போட்டு மன்னிக்கிறது அவன் திரும்ப திரும்ப இப்படியும் பண்ணிட்டே இருந்தான்னா நான் என்ன பண்றது ஷன் ஆகி போய் பேதுல கேக்குறது ஒன்று அப்பொழுது என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் அவனுக்கு சகோதரன் யாரு ஆண்டவரே ஒரு சகோதரன் சொல்லல என்ன சொல்றாரு என் சகோதரன் என் சகோதரன் யாரு அவரு அந்திரா அன் அவனூர் அப்போ சொல்ல உள்ளுக்குள்ளதான் என் சகோதரனே என்ன பண்றது அதனால நம்ம இந்த நாட்களில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் கொலைபாதகர்களாக இந்த மார்க்கத்துல நம்ம மாறிவிடக்கூடாது கொலைபாதகனா நம்ம வெளியரங்கமா யாரையும் போய் கொலை பண்றது இல்ல ஆனா நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒரு சிலரை கொன்று விடுகிறது கொன்னுது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு சகோதரி தன்னுடைய காமோட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு இவங்களும் வாடகைக்கு இருக்காங்க இன்னொரு குடும்பமும் வாடகைக்கு இருக்கு அந்த வீட்டில் ஒரு வாலிப பொண்ணு அவங்களுக்கு இவங்களுக்கும் வாக்குவாதம் வந்த உடனே இவங்க அந்த பொண்ணை பார்த்து உன்னைய பத்தி எனக்கு தெரியாது அப்போ அது தள்ளி போயில் இல்லை பெரிய வந்துட்டா அப்படின்ட்டாங்க அது அந்த பிள்ளைக்கு என்னது மன உளைச்சல் உன்னைய பத்தி தெரியாதான்னு நம்மள அசிங்கமா கல்வி கேட்டாங்களே குற்றம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அது போய் ஓடி போய் சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு எப்படி இருக்கும் ஒரே வார்த்தை நீ கத்தி எடுத்து அடிக்க இருப்பு ஆயுதமோ கையோ மர ஆயுதமோ கல்லோ கொண்டு அடிக்க என்ன அடிச்சுட்ட வாயால அடிச்சுட்ட வார்த்தையில இந்த விசுவாசி திருப்பி யாற்றை போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புற வாய் பரல முடிஞ்சு போன கேஸ் ரொம்ப கவனமா இருக்கணும் வார்த்தைகள் இப்ப கூட நீங்க கோர்ட்டில் பாருங்க ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான் யார் யாருடைய வார்த்தை அவனுக்கு காயப்படுத்திச்சோ அது தற்கொலைக்கு தூண்டியதாக அவனுக்கும் என்னது கைதுன்னு சொல்றான் நீங்கள் கொலைபாதகர்களாக இதுல இருக்கக்கூடாது கொலைபாதகர்கள் அக்னிக் கடலில் போகக்கூடியவர்கள் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று எட்டு பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதரும் கொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகியும் கந்தகமும் எறிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் தயவு செய்து மனுஷ கொலை அது பிசாசினுடைய சுவாபம் பிசாசானவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான் எட்டு நாப்பத்தி நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சுகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலநிற்கவில்லை முதற்கொண்டு யாரா இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னா என்ன நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார் இவன் சாப்பிட வச்சு அவனை வெளியே அனுப்பிட்டான் ஆதியிலேயே அவன் அவன் ஆத்மாவ கொன்ன ஒரு கொலை பாதகம் அடுத்து காயினுக்குள்ள பூந்துட்டான் யார கொண்ணுட்டான் ஆபையில கொன்னுட்டான் இன்னைக்கு நம்ம சபையில பாதி பேரு இருப்போம் ஊடியக்காரங்களா இருப்போம் ஆனால் நமக்குள்ள நித்திய ஜீவன் இல்லாம உள்ள உட்காந்துட்டு இருக்க வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ஆத்மா இருளில கிடக்கிறது அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உண்மையாய் உங்களுடைய சகோதரர்களை சிநேகியுங்க சிலர்லாம் எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா ஆச்சரியமா இருக்கும் ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் தமிழ்ல சொல்லுவான் தம்பி உடையான் படைக்க அஞ்சான் அன்னதம்பி இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு நம்ம ஆளுங்கள்லாம் அப்படி எல்லாம் கிடையாது ஒரு பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு அது பின்னாலேயே விக்கிர மாதிரி சுத்திக்கிட்டே போயிட்டு இவன் ஜத்து போன பிறகு அது அண்ணன் நம்பி இல்லாம நின்னு அப்படிதானே அப்படிதானே அப்படித்தானே இவங்க காலத்துக்கு பிறகு அது நல்லது கெட்டது கூட எங்கிட்டே நிசையாது போகுதுக்கு போக்கு நிக்கும் இதெல்லாம் உலகம் யோசிச்சு பாருங்க நம்மில் எத்தனை பேர் சகோதரர்களை பகைக்கிறோம் மனுஷ கொலை பாதகர்களாக இருக்கிறோம் அதிகாரம் கொலை செய்யாத என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் தன் சகோதரனை சங்கத்தீர்ப்பு என்று சொல்லுகிறவன் எடி நருகத்துக்கு ஏதுவா இருப்பான் பல ஏற்பாட்டுல கொலை செய்யாதிரு பாயன் இருக்கு இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்ன மூடன் சொல்லிட்டாலே நீ யாரு கொலைபாதகன் நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிட்டா கொலைபாதகன் ரொம்ப கவனமா வேண்டிய ஒரு கடைசி காலம் கொஞ்ச காலம் இருக்கு நீ ஒரு கொலைபாதக நான் இருந்துகிட்டு நான் ஆண்டோருக்காக அப்படி செஞ்சேன் அதை பாடுபட்ட இதை பாடுபட்ட நான் தான் சபையை தூக்கினேன் நான் தான் சபையை தூக்கி அப்படி நிறுத்திட்டேன் அப்படி பிரயோஜனம் இல்லை ஒன்னு பேரு நாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயிரத்தி திருடனாயாவது செய்தவனாய் காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயது பாடுபடுகிறவனாயிருக்கக்கூடாது கொலைபாதகன் பாடுபடுகிறவனாயிருக்க கூடாது நீ வந்து எல்லார்ட்டையும் சண்டையை போட்டுக்குவ எல்லார்ட்டையும் வம்பு எழுத்துக்குவ எல்லார்ட்டையும் ஓரம் கட்டிக்கிடுவே இங்க வந்து பாடுபட்டு ஆண்டவரு ஆண்டவரு ஆண்டவரேனா ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாரு நீ தீமை செய்து பாடுபட்டு பிரயோஜனம் இல்லை நன்மை செய்துதான் பாடுபடணும் அப்படித்தான் கீழே இருக்கு ஒருவன் கிறிஸ்தவனா இருந்தால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அது தேவனை மயிமைப்படுத்த கடவன் கொலைபாதகனா இருந்துகிட்டு வேற காரியங்கள தலையிட்டுக்கிட்டு நீ வந்து நான் இயேசுக்காக பாடுபடுறேன் மருந்து எடுக்க மாட்டேன் யார்டையும் உனக்கு ஐக்கியம் கிடையாது ஆனா நான் தெய்வீச நிக்கிறேன் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அமெரிக்கால ஒரு சிஸ்டர் ஊழியத்துல ரொம்ப வியாதியா இருந்துச்சு பாசான் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்த்தாரு ஒண்ணுமே சரியாகல ஆஹ் கிடைக்கல அப்போ அவரு என்ன நம்ம ஊழியமே பயங்கர டஃபா இருக்கு இதுல வந்து இது ஊழியத்துக்கு வந்துட்டு இது வியாதியில படுத்துக்குச்சு என்ன ஜபம் பண்ணாலும் சோகமாக ரிசல்ட் கிடைக்கல இவங்க சிஸ்டர் வந்து நம்ம ஊர்ல இருக்க நம்ம ஏரியாவிலேயே இருக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் அதனால இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஊழியம் செய்ய முடியல அதனால கொஞ்ச நாள் இவங்க எங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க அக்கா வீட்டுல போய் உட்காரட்டும் அவங்க இவங்களை கொஞ்சம் பராமரிக்கட்டும் கொஞ்சம் சுகமான பிறகு ஊழியத்துக்கு வரட்டும் அதை போய் அந்த சிஸ்டர்ட்ட சொன்னா எங்கதா எங்க அக்கா வீட்டுக்கா நான் ஊழியத்துக்கு வரதுனாலே அவட்ட பேச மாட்டேன் அங்கே என்னைய போ சொல்றீங்க நான் போக முடியாது அப்படின்னு சொல்ல எப்படி ஒளியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இவங்க யார்ட்ட பேசுறது இல்லையா அவங்க அக்காட்ட பேசுறது இல்லையா அப்பதான் இப்ப நான் வியாதியனுடைய பாயிண்ட நான் இணைஞ்சிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன் நீ போ அங்கேயே போ அங்க போய் ஒப்புறம் ஆயிட்டுவான் அங்க இரு கடைசியில அந்த சிஸ்டர் அவங்க அக்காவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புறம் வச்சு வியாதி சுகம் ஆயிடுச்சு எப்படி நீ ஊர்ல இருந்து போட்டுக்கிட்டு நான் தெய்வீக சுகத்தில் இருக்கிறேன் நான் தெய்வீக சுகத்தில் எந்த தெய்வீக சுகத்துல சும்மா நீ தெ நிக்க ாதி வந்துருச்சா கூப்பிட எல்லாரையும் கூப்பிட்டு ஒப்புரவாயிட்டு மெக்காமதினாக்கு போறவன் ஒப்புறவாயிட்டு போறான் காசிக்கு போறவன் ஒப்புரம் ஆயிட்டு போறான் சிவோனுக்கு போறான் நீ ஒப்புற ஆகலன்னா சொல்றது கரெக்டான போறான் இல்லையா போறதுக்கு முன்னால எல்லா முஸ்லீமும் எல்லார்டையும் வீடு வீடா போய் உண்மையா இல்லையா போய் எல்லா வீட்லயும் அசலா மலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அவனை முத்தம் கொடுத்து ஒப்புரவாக்கி கிளியர் பண்ணிட்டு தான் பிளைட் ஏறான் நம்ம சியோனுக்கு போறோம் எருசுலேமுக்கு போறோம் ராபோஜன் எடுக்க போறோம் எக்காலம் துணிச்சா பறக்க போறோங்கிறோம் ரெக்கைய இல்லாம எப்படி பறப்ப நீப்புற வகுதி இல்லாம எப்படி பரப்ப முடியாது போய் இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே வீடு வீடா போ யாட்டெல்லாம் ஜண்டையை போட்டு எல்லாத்தையும் போய் ஒப்புறம் வா காலையில வரும்போது ஃப்ரெஷ்ஷா வாங்க எனக்கு போன் வரட்டும் எங்க அண்ணன் வந்தாரு எங்க அக்கா வந்தா என் தங்கச்சி வந்தா இல்ல நானே ஒரு ஏழு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லு சொல்ல முடியுமா இதே மாதிரி எத்தனை பாஸ்டர் சொல்லிருக்காங்க நாங்க கேட்டதே கிடையாது புதுசா இருந்தாலும் வந்து என்னவோ சொல்ற அப்பதான் நாங்க எப்பவுமே ஒப்புரவாயிருப்போம் எப்பவுமே சீவனுக்கு போயிருப்போம் எரிசலம் போயிருப்போம் யோசிச்சு பாருங்க தன் சகோதரனை பகைக்கிற அவனுக்குள்ள நித்திய ஜீவன் கிடையாது அவன் மரணத்தில் இருக்கிறான் அவன் இருளில் இருக்கிறான் அவன் இருளில் கிடக்கிறான் சோரி கண் குருடாகி போன ஒரு ஆளாய் அவன் கிடக்கிறான் தாழ்த்துங்க போங்க நியாயம் பேசாதீங்க ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னா நான் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ செஞ்சது தானே அவன் செத்துப்பிட்டான் நீ செஞ்சதுனால தானே அவன் சபைய விட்டு ஓடிப்பிட்டான் நீ செஞ்சதுனால தானே அவன் நல்லது கெட்டதுக்கு வராமல் ஒதுங்கி நிற்கிறான் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ செஞ்சதை சொல்லி நான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேன் புத்தி இல்லாமல் பண்ணிட்டேன் ஞானம் இல்லாமல் பண்ணிட்டேன் போய் ஒப்புறவா தப்பே கிடையாது பெரிய சொல்ல ஒரு சகோதரனுக்கும் ஒரு ஒரு இடத்துல கசப்பு வந்துருச்சு நான் பல சுத்திரி போடுத்துல சொல்லி இருக்கேன் நான் ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டேன் அதுக்கு அடுத்த வந்த அழுகையும் எனக்கும் யாரும் என்னவோ சொல்லிவிட்டானுங்க அவன் என்னைக்கு எனக்கு ஆப்போசிட் ஆகிட்ட என்னைய வந்து கூப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டான் எனக்கு பொல்லாத ஆவி ஏறிப்புச்சு நான் வந்து சொல்ல வரல நடைமுறையே சொல்ற கடைசியில் பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வாக்குவாதம் வரல அவன் ரொம்ப சிம்பிளா என்னை தட்டி விட்டுட்டு போயிட்டான் எனக்கு அதை டைஜஸ்டே பண்ண முடியல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹால் கட்டினோம் என்னெல்லாமோ பண்ணோம் சோர் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு குடிசியை கோபுரமா மாத்தி வச்சா இவன் அதுல வந்து உட்காந்துட்டு நம்மளை கவுத்தி விட்டானே இவன் விடவே விடாது நான் நினைச்சால் அவன் பிரசங்கமே பண்ண விடாமல் நிப்பாட்டுவேன் அப்படிலாம் ஆவி வந்துருச்சு பேசிவிட்டேன் ஒரு நாலஞ்சு பேர்த்த எல்லாரும் என்னை கூப்பிட்டு ஏய் அமைதியாக ஏன்டா இப்படி ஜென்ம சுவாத்துக்கு இடம் கொடுக்குற வேலையை பார்த்து ஊழியை செய்யிட்டாங்க அப்படிலாம் வந்துடுச்சு அப்போ நான் யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிட்டு போ ஆண்டவர் என்னவாது பண்ணட்டுன்னுட்டு விட்டுட்டேன் விட்டா கொஞ்ச நாளில் அந்த சகோதரன் சிக்காயிட்டார் அவர் அவர் நார்மலாக சிக்காகிறார் அப்ப என்னை கூப்பிட்டு பேசினார் சிக்காது கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் மிஸ் பண்ணிட்டேன் நான் அப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டேன் தப்பு மன்னிச்சிருங்க என்னோட வயசு கூடவரு ஊழியத்துல ஜூனியர் மன்னிச்சிரு நீ வந்துரு நீ மன்னிச்சதுக்கு அடையாளமா என் ஃபைத்தம் வந்துட்டு போ அப்படின்ன நான் சொன்னேன் மன்னிச்சிட்டேன் அதுல சத்தியம் அது வந்து சத்தியம் அதனால மாத்தக்கூடாது மன்னிச்சுட்டேன் ஆனா எங்க வரமாட்ட உன் ஃபைத்தமுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டேன் அது அவரு துக்கத்துல போயிட்டாப்ல சிக்காயிட்டாப்ல சிக்கான உடனே நான் விசாரிச்சேன் என்ன சிக்காயிட்டீங்களா மேம் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் எல்லார்ட்டையும் சொல்லிட்டார் துறை வந்து பார்க்க வரான் துறை வந்து என்னை பார்க்க வரான் துறை என்ன பார்க்க வர நான் எங்க போனேன் நான் சொல்லிட்டு விட்டுட்டேன் எனக்குள்ள சே அந்த போய் தமக்கு இனிமே காலை வைக்க கூடாது நம்மள வேண்டான்னு சொல்லிட்ட பிறகு பெற்றுரு ஆனா அந்த சகோதரன் பாவ ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார் அப்போ சென்ட்ரல் அசிஸ்டன்ட் என்னை கூப்பிட்டு பாரு ஒழுங்கா போய் ஒப்புரவாகு கத்திர ஒன்ட கணக்கா பாரு நீ போய் ஒப்புரவாகு போய் ஒப்புரவாகு அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொல்றார் டைப் வரும் பார்ப்போம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம் நான் போனில் கூட முந்தானத்து பேசினேன் எனக்கு ரெண்டு எனக்கு அவருக்கு என்ன எந்த பக்கையும் கிடையாது ஒப்புரவாயிட்டோன்னு சொல்றேன் அவர் சொல்றாரு இல்லை நீ நேரடியாக பாரு பிற்காலங்களோசிப்பாய் அப்படின்ட்டாங்க சரின்னு சொல்லி கீழ்ப்படிச்சு வந்தேன் சென்னை போன திருப்பியும் ஊருக்கு கொஞ்ச நேரம் சுத்தின ஒரு முக்கியமான புரோகிராம் அது இதுன்னு அப்படியே போன அந்த ஆவி பாருங்க அந்த மாம்சம் போராடுது பிசாச கடைசியில நைட்டு பன்னென்றரைக்கு போய் பார்க்க போனேன் போய் அந்த ரூம்குள்ள போனேன் நான் பார்த்த உடனே அந்த ஆத்மா பரிதபிப்ப நான் அன்னைக்குதான் பார்த்தேன் அந்த ஒப்புரவாகணுங்கிற அந்த தாகம் இருக்கிற ஆள் படுக்கையில இருக்கும்போது நான் போன உடனே என் கைய பிடிச்சிட்டு அப்படியே புலம்புறாப்புல எனக்கு கொஞ்ச நேரத்தில் அழுகையா வந்துருச்சு நான் கண்ணீர் விடுற மாதிரி வந்துருச்சு நான் கூல் டவுன் அமைதியாரு விட்டுடு நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னு பத்து நிமிஷம் போராடுறேன் அவன் என் பேரை திருப்பி திருப்பி ஒரு நூறு ட்ரிப் சொல்லிடுப்பாப்ல எனக்கு மனசு உடஞ்சி அழுதுச்சா நான் ஒரு நான் தப்பன்ட்ட சுவாமி இப்படி மாம்சீக வைராக்கியத்துக்கு நான் இடம் கொடுத்த இந்த சௌரனை பார்க்காம விட்டுட்டேனே சொல்லி ஆ அழுது ஒரு அரை மணி நேரத்தில் அவர் சிங்கிங் ஸ்டேஜுக்கு போயிட்டார் டக்கு டவுன் நான் லாஸ்ட் நான் போய் ஒப்புற ஆனதா லாஸ்ட் அதுக்குள்ள ஒரு ஒரு மணி அரை மணி நான் நிற்கும் போதே அவரு கொலாப்ஸ் சுத்தமா ஒரு மாதிரி ஆயிட்டார் சுயந போயிடுச்சு திருப்பி நான் ஒன்றரை மணி கவனிச்சேன் கூட இருந்து தூக்கி எடுத்து எடுத்து வச்சு படுக்க வச்சு அது இதுன்னு பண்ணோம் காலையில் நான் என் சைத்தம் போயிட்டேன் இறந்துட்டார் மிஷனுடைய ஒன் ஆஃப் தேமஸ் நபர் அவர் மிஷன்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் யாருக்கும் தெரியாது எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன கசப்பு இருந்துச்சுன்னு அறிக்கைக்காக உங்களுக்கு சொல்றேன் பக்தி விருதிக்கு தான் சொல்றேன் பெருமைக்காக சொல்லலை அன்னைக்கு தான் என் ஆத்மாவில் ஒரு விடுதலை கிடைச்சது ஐயோ இனிமே யார்ட்டே என்ன செய்யறது இல்லை வைக்க கூடாது இருந்துச்சுன்னா கூப்பிட்டு அப்பா இங்க வாடாப்பா பிரச்சனையே இல்லை இதுதான் சொல்லி முடிச்சிடணும்னு முடிச்சேன் அப்பதான் யோசிச்சேன் இன்னும் ஒரு நாள் நான் லேட்டா வந்து அவர் மறித்திருந்தாள் எ போவேன் போவேன் ரெடியா இருக்கிறான் ஒப்புறவாகுதுக்கு போகல திருப்பி நானும் ஓரெல்லாம் பிரசங்கம் பண்ணதுனால மதுரையில பாஸ்டர் ஒரு பிரயோஜனம் கிடையாது வேஸ்ட் முடிஞ்சு போனது அப்பதான் யோசிச்சேன் ஒப்புரவாகுதல்ங்கிறது இந்த ஊழியத்தினுடைய உபதேசம் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்கள் கையில் கொடுத்தார் ஒப்புரவா உபதேசத்தையும் எங்கள் கையில் நீங்க அதனால யாருக்காவது இருந்தா போய் ஆயிடுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அதுக்கு முன்னால ஒன்னையே தட்டிட்டாருனா என்ன வருது அப்படித்தானே போச்சுன்னா அவனை தட்டுறதுக்கு மனுஷ கொலை பாதகர்களாக நீ பாடுகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பார்கள் நீதிபதருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் எத்தனையோ தீர்க்கு தரிசிகளை கொண்டாங்க கடைசியில் இயேசுவைய கொண்டுட்டாங்க வருஷத்துக்கு முன்னாலும் கொலை செஞ்சோம் இன்னைக்கு நம்முடைய ஜீவித்திலுள்ள தோல்விகள் மறுபடியும் அவரை கொலை பண்ணுதுன்னு பைபிள் சொல்லுது எபரேயர் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எபரேயர் ஆறு மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடி நாம எப்ப மறுதளிக்கிறோமோ அப்ப நாம் மறுபடியும் தேவகுமாரில் போட்டு மிதிக்கிறாங்களா பத்து இருபத்தி ஒன்பது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தேவகுமாரனை காலின் கீழ மிதிக்கிறாங்க இவங்க கிருபையின் ஆவியை அவர்கள் பரிசுத்தாவியைக்கும் போது தேவகுமாரை நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே துன்பப்படுத்துகிற இயேசு நானே நம்மில் அநேகர் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறோம் பரிசுத்திற்கு விரதமா எழும்பும் போது விசுவாசிகளுக்கு உரதமா எழும்பும் பொழுது சபைக்கு விரோதமா எழும்பும் பொழுது நாம் இயேசுவை துன்பப்படுத்துகிறோம் கிருபையின் ஆவியை நிந்திக்கும் போது தேவகுமாரனை காலின் கீழே மிதிக்கிறோம் மறுதளிக்கும் பொழுது விசுவாசத்தையோ பரிசுத்தையோ பிரதிஷ்டைகளையோ தெய்வீகத்தையோ இந்த சத்தியத்தையோ எப்போ மறுதளிக்கிறோமோ அப்பொழுது நாம் தேவகுமாரனை சிலுவையிலே அப்போ சிலர் இருபத்தி எட்டு நாலு அவன் கையிலே தொங்குகிறதை கொலைபாதகன் இதற்கு சந்தேகம் இல்லை பௌல் மேல ஒரு பெயர் வந்துருச்சு கப்பல் யாத்திரைகள் தப்பி புயல் எல்லாம் தப்பி வந்தான் இப்ப பாம்பு இவன் கைய கடிச்சிருச்சு ஆனாலும் இவன் யாரு கொலைபாதகன் ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா கொலைபாதகிற பெயர் கொஞ்ச நேரத்துல மாறி போயிருச்சு இருபத்தி எட்டு ஆறு அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநிறமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராதை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் கொலைபாதகர்கள் யாரா மாறினாங்க அங்க பத்தி என்ன சொன்னாங்க ஒரு டிரிப்பு சொன்ன ஜனங்கள் இப்ப சொல்றாங்க இல்ல இல்ல அவன் கொலைபாதகன் கிடையாது யார அவன் தேவன் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கத்தரவு அப்படி சொல்ல வைக்கணும் கொலைபாதகர்களாக இருந்தது அவசியம் ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான் இங்க ஒரு ஊமையை பேசுகிறார் என்ன ஓமன்னா பர்லூர் ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து வைத்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டா அவங்களுக்கு வரசுக்கு மனசு இல்லையா அந்த கொலைபாதலுடைய ஸ்டேஜ் கூப்டா மனசு இல்லை ரெண்டாவது ஒருத்தன் வந்து எங்க போயிட்டான் வயலுக்கு போயிட்டான் ஒருத்தன் வந்து வியாபாரத்துக்கு போயிட்டான் கூட்டத்துக்கு வராம வயலுக்கும் யாவரதுக்கும் போறதா சரி அசட்டை பண்றது தேவ சமூகத்தை அசட்டை அவன் கூப்பிடுறான் ராஜா கூப்பிடுறான் விருந்துக்கு வாங்க கத்திய பந்தி இருக்கு ராவருந்து இருக்கு பரிசுத்த பந்தி இருக்கு அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு என்ன இல்லையா மூணாம் வசனம் இருபத்தி ரெண்டு மூணு அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான் அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள் சுத்திரி வரதுக்கு உனக்கு மனசு இல்ல காரணம் என்ன அஞ்சாவசனம் அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் அசட்டை பண்றது கத்திய பந்தியை அசட்டை பண்றது ரொம்ப விசுவாசிகள் இருக்காங்க நமக்கு வந்துட வேண்டாம் கத்தடைய பந்தி நீங்க அசட்டை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ல பாரு மூணு மாசம் கிடையாது ஆறு மாசம் கிடையாது தெரியுமா ஆறு ராபோஜன் எடுக்க கூடாது ஆறு ஆறு மாசம் கிடையாது இப்ப நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க ரெண்டரை மாசம் முடிஞ்சிருச்சு எடுத்துக்கலாமா நேத்து ஒரு ஆள் முந்தானத்து ஒரு ஆள் வந்து ஆறு மாசம் சொன்னாரு பெரிய பாஸ்டர் பழைய பாஸ்டர்லாம் அஞ்சு மாசமும் அஞ்சு நாளும் ஆயிடுச்சு எடுக்கலாமா போய நீ வீட்டுக்கு போயிச்சாரு நீ எடுத்து என்ன சபா என்ன பரிசுத்தாயிருந்தான் போ வீட்டுக்கு போன உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குன்னா போ அந்த பனிஷ்மெண்ட் படி வீட்டுக்கு போன ஆறு மாசம் சொல்லிட்டாங்கல்ல அதுலக்குள்ள இவருக்கு ஆறு மா அஞ்சு மாசம் அஞ்சு நாள் ஆச்சா செத்து போடுறதுக்கா எடுக்காதன்னு ஒரு நடத்தி சொல்லி நீ பண்ண சேட்டைக்கு பிரமாணத்தை மீறினதுக்கு சத்தியத்துக்கு மாறி போனதுக்கு உபதேசத்துக்கு மாறா செயல்பட்டதுக்கு நீயா மூணு மாசம்னு வச்சுக்கூடாது நீயும் ஆறு மாசம் வச்சுக்கூடாது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பழைய பிரமாணத்தின்படி ஆறு ராபோஜனம் ஆறு ராபோஜன எத்தனை ட்ரோகும் ஒன்றாம் வருஷம் போயிடும் அதுக்குள்ள நீ சேத்தீன்னா நித்திய ஜீவன் கிடையாது அடக்கத்துக்கு வருவாரு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என் மாம் புசியாமலும் என் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் அவனுக்குள்ள என்ன கிடையாது என்ன கிடையாது நித்திய ஜீவன் இல்லை என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் யாரையாவது ஒதுக்கி வந்து கேள் எடுக்கலாமா ராபோஜனு நான் சொல்றேன் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு பெரிய பாசத்தை கேட்டு சொல்ற நீங்களா ரெண்டரை மாசம் ஆகிவிட்டது இருபத்தி எட்டு நாள் ஆகிவிட்டது என்ன டேட்டு அந்த வேலையே ஆகாது இங்க பாருங்க அசட்டை பண்றாங்க கத்துடைய பந்திய மல்கியா முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது மல்கியா முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு அப்படி சொல் தப்பா சொல்லிட்டேன் மல்கியா ஒன்னு ஆறு ஏழு குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனப்பணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனிகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார் நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உண்மை எதனாலே அசத் என்கிறீர்கள் கர்த்தடைய பந்தி என்ன மட்டு போயிற்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே கர்த்துடைய பந்தி என்ன மட்டு போயிடுச்சு நான் அடையாளிங் இருக்க போது பாச பிலிப்பு அவர்கள் ராபோஜன் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்து மனைவி அடிச்சுக்கிட்டாரு அவரும் வந்து உட்கார்ந்துட்டாரு பாச பிலிப் தான் நேரம் வந்து எலும்பு உனக்கு ராபோஜனை வேணுமா போ ஸ்டேஜ்ல போய் நின்று அறிக்க நாங்கெல்லாம் ட்ரைனிஷ் அந்த சோகரணன் வந்தார் ஸ்தோத்திரம் நான் இத்தனாம் தேதி இப்படி இருந்தேன் நான் இப்படி வந்த உடனே அவள் என்னை கோபம் மூட்டினாள் அவள் இப்படி பண்ணினாள் அதை பண்ணினாள் அதனால நான் என்ன செய்து விட்டேன் அப்ப பாஸ்ட் போய் சொன்னாரு இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது அடிச்சது தப்புன்னு சொல்லு ஏன் அடிச்சேன்னு கேளுங்க அப்படின்னாரு வெளியே போன்ட்டாரு போலியா லாபனம் கிடையாது வெளியே போ அடிச்சது தப்புன்னு தான் உன்னை அறிக்கை செய்ய வச்சுன்னாங்க அவருக்கு அவருக்கு எங்கன்னா கேட்கிறாரு லா பாயிண்ட் கேட்கிறார் என்ன கேட்கிறாரு ஏன் அடித்த காரணத்தை சொல்லணும் இது அந்த இடம் கிடையாது பரிசுத்த பந்தி நடக்கிற இடத்துல நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன கிடையாது வெளியே போயின் மரத்துக்கு மரத்தே கிடந்தான் அவன் பிள்ளைகள்லாம் துன்மார்க்கமா இருக்காங்க எங்க என்ன பேசணும்னு தெரியணும் யார்த்த என்ன பேசணும்னு நிச்சயணும் தெரியணும் தமிழ்ல சொல்லுவான் பயிடம் தெரியாம நிச்சயக்கூடாது சாமி ஆடிடக் கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கணும் கத்தடைய பந்தின்னா சும்மா இல்லை அது எவ்வளவு புனிதமானதுன்னு அது உங்களுக்கு இப்ப தெரியாது இந்த ஊழியர்களுக்கு இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு மனதில்லை அசட்டை பண்ணினார்கள் எங்கேயோ போய்விட்டார்கள் கடைசியில் அவங்க ஊழியக்காரர்களை பார்த்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் அதனால தான் அந்த கொலை பாதகர்கள் அழிக்கப்பட்டார்கள் எரேமியா நான்கு முப்பத்தி ஒன்று கற்ப வேந்தப்படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாக்குலமாகவும் சத்தத்தை கேட்கிறேன் அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து போகிறதே என்கிறாள் கொலை பாதகர்களாலே என் ஆத்மா என்ன செய்கிறது சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறாள் ஆத்துமாவை சோர்ந்து போக வைப்பது என்னது கொலை பாதகம் உங்க மனைவிய நீங்க டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது உங்க புருஷ்கரேஜ் இன்னொரு சகோதரனுக்கு சகோதரன் என்ன செய்ய என்ன சொல்லணும் திடன்கொள் திடன்கொள் அப்படின்னு சொல்லணும் நீங்க வந்து மனச சோந்து போக வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பேரு மனுஷ அப்படி இருக்க வசனம் சகோதரனுக்கு சகோதரன் எப்படி சொல்லணும் ஒரு சகோதரன் ஒருவருக்கு ஒருவர் திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் சகோதரனுக்கு சகோதரன் எவ்வளவு செய்து என்ன செய்யணும் திடன்கொள் திடன்கொள் பரவாயில்ல அதை சொல்ற கொலை பாதகர்களாலே ஆமா சோர்ந்து போகிறத பகிங்க அப்படின்னு சொன்னா அது வியாதிக்கு ஒரு காரணன்னு ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்னு நாலு வந்து இவனுக்கு ராஜ்யபாரம் கிடைச்சிருச்சு விட்டுற வேண்டிய அவ்வளவு கொண்டுட்டான் என்னைக்காவது ஒருத்தன் வந்துருவானோ அப்படின்ட்டு எல்லாரையும் கொண்டாச்சு அதுக்கு நடந்த தெரியுமா பதிமூணு பதினாலு இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோத மார்க்கத்துக்கு யூதாவையும் எருசலேமின் குடியிலையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார் நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விடு மட்டும் கொடிய வியாதியினால் பாதிக்கப்படுவா என்று எழுதி குடும்பத்துக்கே வியாதின்னு சொல்றாரு நீ உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரை கொன்று போட்டபடினால் கத்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையினால் மொத்த குடும்பத்துக்கும் வியாதிக்கு காரணம் நீங்க மற்றவங்களை பகைக்கிறது தான் ஒப்புறம் ஆகுங்க உங்க குடும்பம் வியாதி சுகமாகட்டும் செழிப்பாகட்டும் எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம் கொலை நாம் இந்த சபையில் இருக்கக்கூடாது நீங்க ஆவிக்குரிய கொலைகாரர்களாக இருந்தால் பிரயோஜனம் இல்லையே பகை யாரையாவது மேல பகை இருந்துச்சுன்னா ஒப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் கேளுங்க அது ஒரு விசுவாசியா இருந்தா நீங்க வீட்டுக்கு போங்க மன்னிப்பு கேளுங்க அவங்க மன்னிக்கலாம் நீங்க பரவாயில்ல நீங்க வந்துருங்க ஏண்ட சொல்லுங்க நாம அந்த அப்படித்தானே மன்னிக்காத சபையில் இடம் கொடுக்க கூடாது இல்லையா சபையினுடைய ஒழுங்கு என்ன மன்னிப்பு கேட்டால் உன் சகோதரன் வந்து உன்ன இடத்துல மன்னிப்பு கேட்டால் என்ன செய்வாயாக மன்னிப்பாய மன்னிப்பு கேளுங்க முழு சபையிலே ஒரு மன்னிப்பு உண்டாகட்டும் வியாதி நீங்கட்டும் கொலைபோதக போதாக ஆவி சபையை விட்டு விலகட்டும் எல்லாரும் கண்களை மூடுவோம் பைபிள் எல்லாம் மூடி வச்சிருங்க போதும் இனி ஒரு அபிஷேகத்துக்காக நாம் காத்திருக்கலாம் ஏழாவது கூட்டம் டைம் நீங்க எப்படி பயன்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அபிஷேகத்தை வச்சுதான் ரேஷியாவை கணக்கிட முடியும் அபிஷேகம் எவ்வளவு இறங்குதோ அவ்வளவு சுத்தீர்ப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் மழையானது குளங்களை நிரப்போம் எவ்வளவு குளம் நிரம்பி இருக்குன்னு தெரியும் உங்க இருதயம் எவ்வளவு பள்ளமாக்கியிருக்கீங்க எவ்வளவு அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கிக்கிறத பொறுத்துதான் சுத்திகரிப்பு எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு எல்லாரும் புரிஞ்சு கொள்ளலாம் எல்லாரும் கண்களை முடுவோம் முடிந்தால் இயன்றால் முழங்கால் படியிடலாம் தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் அபயம் விடுவோம் அந்தவரே நான் மனுஷ கொலைபாதகனாய் மாறிப்போன இடங்களை எனக்கு மன்னியமாண்டவரே நான் இருவிலே இருக்கக்கூடாது எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் கொஞ்ச நேரம் உங்களை நீங்களை சரிப்படுத்துங்கள் கொலை பாதகர்களாய் நான் மாறி இரண்டாம் மரணமாகி அக்னி கடற்குள்ளே போய்விடக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்தின் புறம்பே நான் இருக்கக்கூடாது தன் சகோதரனை பகைத்தால் கொலை பாதகன் அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது என்று இருக்கிறதே நித்திய ஜீவன் இல்லாமல் இந்த மார்க்கத்தில் இருந்து எனக்கு பயன் இல்லையே நான் எவ்வளவோ உமக்காக பாடுபடுகிறேன் ஆனால் கொலைபாதகனாயிருந்து பாடுபட்டால் பிரயோஜனம் இல்லையே தாழ்த்துவோம் நீங்கள் ஒப்புரவானால் வியாதி சரியாகிவிடும் குடும்பத்துல மனைவிக்கு பிள்ளைக்கு சந்ததிகளுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் வெளியே போயிடும் அப்படி வாஞ்சிக்கிறவங்க வசனத்துக்கு நடுங்கி உங்களை ஒப்பு கொடுங்க கொய்னா எல்லாரும் வாயை திறந்து சத்தமா போட்டு நல்லா ஜபிக்கலாம் கூக்கர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எங்க எல்லாம் அறிக்கையில் ஜனங்கள் ஏறெடுக்கிறார்களோ அந்த அறிக்கையில் உள்ள உண்மையை தேவன் கேட்கும்படியாக வருகிறார் உன்னுடைய அறிக்கையை ஒரு பரிசையனுடைய அறிக்கையை போல இருக்க கூடாது அவனை போல இல்ல நான் இவனை போல இல்ல அவங்கள மாதிரி இல்ல இவங்கள மாதிரி இல்ல அப்படி சொல்லி நீ சோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற டைம் அல்லது இது மார்பில் அடித்துக் கொண்டு அள வேண்டிய நேரம் அலலுயா ஆம தோல்விகளுக்கு யாரையும் காரணம் சொல்லாதிருங்கள் ஆதாம் போல ஏவாழையும் எவாளை போல சர்ப்பத்தையும் நாம் கைகாட்ட வேண்டாம் நான் தான் செய்து விட்டேன் சுவாமி மன்னிச்சிருங்க என்னுடைய வார்த்தைகள் சரியில்லை என்னுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை என்னுடைய மூமெண்ட்ஸ் தான் சரியில்லாம போயிருச்சு நான் தான் பக்தி இல்லாம நடந்துகிட்டேன் நான் தான் தெய்வீகம் இல்லாம நடந்துகிட்டேன் நான் இந்த இடத்துல பொறுமையா இருந்திருக்கணும் தெய்வரீர் என்னை மன்னியும் அபாயத்திறந்து அப்படி சொல்லும் பொழுதுதான் கத்தருடைய இறக்கங்கள் நமக்கு கிடைக்கும் ஆமா அநேக தோல்விகளுக்கு நீங்கதான் காரணம்னு எத்தனை பேரும் ஒத்துக்கொள்றீங்க பாக்கலாம் பாத்தீங்களா உண்மையை ஒத்துக்கொள்ற ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்முடைய மத்தியில உண்டு வியாதிகளுக்கு தான் காரணம் தோல்விகளுக்கு நாம் தான் காரணம் நஷ்டங்களுக்கு நாம் தான் காரணம் ஒரு அபிஷேகம் இறங்கும் அதுக்கு பாக்கிய பா அதுக்கு யார் நீங்கள் பாத்திரா இருக்கிறீர்களோ அவர்கள் பாக்கியவான்கள் பிதா குமாரனை உயிர்ப்பித்தார் குமாரனோ தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் அவருக்கு சித்தமா இங்க உட்கார்ந்து நீ கிளீரா இருந்தா அவர் அபிஷேகம் இறங்கும் அது உன் சிரசில் உன் எலும்புகளில் உன் நரம்புகளில் எலும்புல நரம்புல ஊனல சதையில ரத்தத்துல மயிர்கள் தோல்களில ஒரு அக்னியா இறங்கட்டும் நான் ஏழு கூட்டத்துக்கும் வந்திருக்கிறேன் என்னால முடிஞ்ச அளவு நான் என்னை சுத்திகரிச்சிருக்கிறேன் ஆனால் வேதம் சொல்லுகிறது குமாரன் தமக்கு சித்தமான உலை உயிர்ப்பிக்கிறார் என்னை மாற்றி என்னை உயிர்ப்பித்து அனுப்பிச்சிடும் இனிமேல் நான் தோக்க கூடாது சுவாமி இனிமேல் நான் பின்வாங்க கூடாது இனிமேல் இந்த விசுவாச பாதையில நான் தடுமாறக்கூடாது உமக்காய் நின்று ஜெயித்து நான் மறிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு அபிஷேகம் தருகிறார் அது உன் எும்புகளுக்குள்ளே வரும் உன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கும் சரியா என்ன ஒரு பாவ அறிக்கை இந்த கூட்டங்களில் நீ செய்திருந்தால் இன்றைக்கு புனித ரத்தத்துக்குள் உன்னை தோய்க்க போகிறார் அப்படியே டிப்பு பண்ண போறார் போகிறார் அமன் உன் பாவங்கள் உன் அக்கிரமங்கள் உன் கரைகள் எல்லாம் மாறத்தக்கதாய் அமன் உன்னை அப்படியே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்துக்குள் உன்னை மூழ்கடிக்கிறார் ஆமான் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு ஒப்பு கொடுக்காம அப்படியே உட்காந்தே இருக்கலாம் கை தட்டாம இருக்கலாம் இல்ல கைய ரெண்டையும் இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கலாம் இல்ல கண்ண மூடிட்டு அப்படியே தவறு மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் விட்டு கொடுங்க இந்த சரீரம் என்னுடையதல்ல நீங்க உள்ள வந்தா இது ஆலயமாய் மாறிடும் நீங்க உள்ள வாங்க என் கைய ஒப்பு குடுத்துறேன் என் காலை ஒப்பு கொடுத்துறேன் என் முழங்கால ஒப்பு கொடுத்துடுறேன் இந்த சரீரம் முழுவதும் உன்னுடைய ஆலயமாய் அபிஷேகத்தினால் நீர் எழுந்தருளி ஆலயமாய் மாற்றும் ஒரு பத்து நிமிஷம் ஒப்பு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் ஆமா பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக பாவக்கரை நீங்கள் என்னை முற்றிலும் நீங்கள் என்னை முற்றிலும் நீங்கள் என்னை முற்றிலும் சுத்தமுள்ள ரத்தத்திற்குள் தோய்த்ததினால் அவர் ரத்தத்திற்குள் தோய்த்ததினால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 bi hum sutamalla na tutti con tutte le nali sutamalla